நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில் இருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான ஒரு ஊர்ல ஒரு வண்ணான் இருந்தாரு அந்த வண்ணான் வந்து ஒரு கழுதையை வச்சு தன்னுடைய தொழிலுக்கு பயன்படுத்திட்டு வந்தாரு வண்ணான்னா தெரியும் டோபி துணிகளை துவைக்கிறவரு அவர் தன்னுடைய துணி மூட்டைகளை ஆத்துக்கு தூக்கிட்டு போறதுக்காக ஒரு கழுதைய வச்சிருந்தாரு பகல் அந்த கழுதைய வந்து தன்னுடைய வேலைக்கு பயன்படுத்திட்டு இரவு நேரத்துல அந்த கழுதையை அவுத்து விடுவாரு அது இரவு நேரத்தில் ஊரெல்லாம் சுற்றி தெரிஞ்சு மேய்ச்சிட்டு வந்து படுத்து தூங்கும் அது மாதிரி சுற்றித் தரிகிற நேரத்துல ஒரு நரி கூட அந்த கழுதைக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு இரவு நேரங்களில் அந்த கழுதையும் நரியும் சேர்ந்து ஊரெல்லாம் சுற்றித் திரிந்து தங்களுக்கு விருப்பமானதை சாப்பிடும் ஆரம்பத்தில் புல்லு மட்டும் மேய்சிட்டு இருந்த கழுதை கொஞ்ச நாள்ல நரியோட சேர்ந்து கொஞ்சம் திருட்டு வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுது கழுதையோட பலம் தெரிஞ்ச நரி ஒரு நாள் நரி கிட்டக்கு வெள்ளரிக்கா பிடிக்குமா எனக்கு நரி சொல்லு எனக்கு தெரிஞ்சு ஒரு வெள்ளரி தோட்டம் இருக்கு அதை சுத்தி வேலி போட்டு வச்சிருக்காங்க ஆனா நீதான் பலசாலியாச்சே நீ நினைச்ச அந்த வேலியை வந்து தகர்த்தெரிஞ்சிடலாம் அப்படின்னு நரி வஞ்சகமா புகழ்ந்தது உடனே கழுத பெருமையா அப்படியா நான் செஞ்சிருவேன் என்னால எவ்வளவு பெரிய துணி மூட்டையெல்லாம் தூக்க முடியும் ஒரு வேலையை தகர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போச்சு வெள்ளரி தோட்டத்துக்கு போனதும் விழுந்தது நீண்ட நாள் ஆசை நிறைவேறின சந்தோஷத்துல நரி உள்ள பாய்ந்து போய் அங்கிருந்து வெள்ளரி காய்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது கழுதையும் உள்ள புகுந்து தன்னுடைய பங்குக்கு இஷ்டத்துக்கு வெள்ளரிக்காய்களை சாப்பிட ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் வயிறு முட்டை வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டுட்டு உற்சாக மிகுதியில என்ன பண்றோம் தோட்டத்துல கொஞ்சம் பயிர்களை நாசம் பண்ணிடுச்சுங்க பசிக்கு ஆளுக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காயை சாப்பிட்டோமா போனோமான்னு இல்லாம அந்த பயிர்களை நாசம் பண்ணதுனால மறுநாள் தோட்டத்துக்கு வந்த விவசாயிக்கு ஏதோ விலங்குகள் வந்து உள்ள புகுந்து தன்னுடைய பயிரை நாசம் பண்ணிடுச்சு அப்படிங்கறது தெரிஞ்சது விவசாயி வந்து இது என்ன மிருகங்கள் அப்படின்னு தெரியாம குழம்பி போய் இருந்தாரு இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தது ஒரு நாள் பௌர்ணமி நிலா ஒளியில வெள்ளரி தோட்டத்துல வேணுங்கிற அளவு சாப்பிட்டு கொண்டு இருந்த நிலா வெளிச்சம் அந்த தோட்டம் நெறஞ்சிருந்ததுனால அது கிட்டத்தட்ட பகல் போல இருந்தது கழுதைக்கு உற்சாகம் தாளல வயிறு முட்டை சாப்பிட்ட கழுதை சொல்லுச்சு நண்பா நான் ஒரு பாட்டு பாடுறேன் கேக்குறியா அப்படின்னு சொல்லுச்சு அப்ப நரி சொல்லுச்சு நண்பா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த இடம் வந்து ஒரு விவசாயிக்கு சொந்தமானது இங்க நம்ம வந்து தெரியாம திருட்டு வந்து வெள்ளரி காய்களை பறிச்சு சாப்பிட்டு இருக்கோம் இப்ப போய் நீ பாடுறேன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிச்சான் அத கேக்காம கழுத நரிய மட்டம் நீ காட்டுக்குள்ளயே சுற்றி தெரியிறவன் அதனால உனக்கு இசையினுடைய அருமையை பற்றி தெரியல அதனாலதான் நீ இப்படி பேசுற நான் வந்து எவ்வளவு இசைஞானம் உள்ளவன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் கழுத சொ நான் பாடத்தான் போறேன் அப்படின்னு சொல்லவும் நரி சுதாரிச்சு அது சொல்லுச்சு நண்பனே உன்னுடைய இசை வெள்ளத்தில் மூழ்க எனக்கும் ஆசைதான் ஆனா நான் தூரத்தில இருந்து உன் பாடலை கேட்க விரும்புகிறேன் அதனால நீ என்ன பண்ணு நான் வேலைக்கு அந்த பக்கம் போய்க்கிறேன் அதுக்கு பிறகு நீ பாட தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத பெருங்குற எடுத்து பாட ஆரம்பிச்சது கழுதையோட குரல் எவ்வளவு கர்ண கடூரமா இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டது இல்லன்னா ஒரு முறை யூடியூப்ல போய் கழுதையோட குரலை வந்து கேட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது எப்படி இருக்கும்னு கழுதை இந்த மாதிரி உற்சாக மிகுதியில் பாடிட்டு இருக்கும் தோட்டக்காரன் அந்த சத்தம் கேட்டு விழிச்சுக்கிட்டான் கையில ஒரு பெரிய குண்டாந்தடியை தூக்கிட்டு அந்த விவசாயி ஓடி வர்றத பார்த்த நரி பக்கத்துல இருந்த பொதற்குல போய் மறைஞ்சுக்குச்சு இது எதை பத்தியும் உணராத கழுத உற்சாக மகிதியில கண்ணம் ஓடி அருமையா பாடிட்டு இருந்தது அப்ப தோட்டக்காரன் வேகமா ஓடி வந்து தன்னுடைய கையில இருந்த குண்டாந்தடிய வச்சு டமால் டுமில் டமால் டுமில்னு போட்டு கழுதைய சாத்து சாத்துன்னு சாத்திட்டான் கழுத காலு கால்னு கத்திக்கிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அதோட விடாம தோட்டக்காரன் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு பெரிய கல் எடுத்து கழுதையோட கழுத்துல கட்டி தொங்க விட்டான் எதுக்கு அப்படி பண்றான் அப்படின்னா அந்த கல்லை கழுத்துல கட்டி தொங்க விட்டா அதை தூக்கிட்டு வேகமாக நடக்க முடியாது இல்லையா மேலும் அது மாதிரி நடக்கும்போது காலில் வந்து அந்த கல் மோதிக்கிட்டே இருக்கும் கழுதையால வேகமாக ஓட முடியாது அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தான் அந்த விவசாயி கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சு கழுதை வெளியில வந்துச்சு தள்ளாடிக்கிட்டே வந்த கழுதைய பார்த்து இந்த குசும்புக்கார நரி என்ன சொல்லுச்சு தெரியுமா நண்பா நீ அருமையாதான் பாடுன ஆனா உன்னுடைய பாட்டை ரசிக்கிற அளவுக்கு தோட்டக்காரனுக்கு தான் அறிவில்லை அவன் சரியான ஞானசூன்யமா இருக்கான் அப்படின்னு சொல்லுச்சான் நரி நரிக்கு எவ்வளவு குசும்பு பாத்தீங்களா அதுக்கப்புறம் கழுத நரி பக்கம் தலை வச்சே படுக்கல கூடா கோடி தீமைகளை தரும் அப்படிங்கறத கழுத நல்லா உணர்ந்துகிடுச்சு அதுக்கப்புறம் அது வழக்கம் போல புல்ல மட்டுமே மேய்ச்சிட்டு தன்னுடைய வேலையை ஒழுங்க பார்க்க ஆரம்பிச்சது இந்த இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படினா நண்பர்கள் வந்து சொல்றது சரியான விஷயம் தானா இல்ல தப்பான விஷயமா நண்பர்கள் வந்து சொல்றது எல்லாத்தையும் நம்ம செய்யக்கூடாது அதுல தப்பான விஷயங்கள் இருந்தா நண்பா அப்படின்னு உறுதியா நம்மளால சொல்ல முடியணும் நண்பனோட மனசை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்றக்காக நண்பனோட சேர்ந்து நாமும் குற்ற செயல்களில் ஈடுபட்டோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்க நேரிடும் அப்படிங்கறத நாம உணரணும் சரி நேயர்களே